வணக்கம் நற்றினியின் தினமும் ஒரு தொழிக்காக உங்கள் தோழி அன் லக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிப்பயிரை பற்றி ஒரு சமையல் குறிப்பு இந்த பாசி பயிர் வந்து ரொம் மிகுந்த நார்சத்து உடையது அதனால் சாதாரணமாக பொதுவாக வந்து எல்லாருக்குமே எல்லா வயதினிற்கும் ஏற்ற ஒரு உணவு நம்ம இதை வந்து பல வகையாக செய்யலாம் நான் இப்போ அதில் ஒரு வகையை உங்களுக்கு சொல்லித்தேன் பாசிப்பயிறு உடைச்ச பாசிப்பயிர் தோலோடு கிடைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தோலோட உடைச்ச பாசிப்பயிர் கிடைக்கும் அந்த பாசிப்பருப்பை அரை டம்ளர் அதுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகா அது சுத்தம் செஞ்சுக்கோங்க பாசிப்பருப்பு வந்து கல் அதெல்லாம் குப்பை எல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் உப்பு அப்புறம் வந்து ரெண்டு பல் வெள்ளைப்பூண்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இந்த பொடியாக நறுக்கி அது சேர்த்துருங்க அரைக்கப்பு பாசி பருப்புனா பாசி பயிர் உடைச்ச பாசிப்பயிருன்னா ஒன்றரை கப்பு தண்ணி அதாவது ஒரு பங்குக்கு மூணு மடங்கு தண்ணி இதை குக்கரில் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்து அதிகமான தீலேயும் ரெண்டு விசில் வந்து குறைந்த அளவு தீலையும் அதாவது சிம்மிலையும் வச்சு நாலு விசில் அடுக்கி வச்சுருங்க அதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாசிப்பயிறை ஒரு கரண்டி லேஸாக போட்டு ஒரு கடை கடைஞ்சி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நல்ல நெய் ஊற்றிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சைட்ஷாக வந்து வாழைக்காய் வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது மாதிரி ஏதாவது ஒரு காரமாக வறுவல் ஐட்டம் வந்து வச்சிக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இதே மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்